வணக்கம் நேர்களே நற்றினையின் கதை செல்லும் நீதிக்கு சென்னையில இருந்து ஆர்ஜே மார்சி என்ன நேர்களே கதை கேக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க கதைக்கு போல ஒரு ஊர்ல ஒரு பெரிய அடர்ந்த காடு இருந்துச்சான் அந்த காட்ட சுத்தி கழகான குட்டி குட்டி தீவலா இருந்துச்சான் அந்த காட்டுக்கு வந்து ஒரு தலைவர் இருந்தாராம் அவர் அந்த காட்டுவாசிகளை சொந்த பிள்ளை போல பாத்து ரொம்ப கண்ணும் கருத்துமா அழகா கவனிச்சுட்டு வந்தாராம் ஆனா அவருக்கு வந்து வயசாயிப்போச்சு அவருக்கு அப்புறம் அந்த மக்களை வழிநடத்துறதுக்கு வேற ஒருத்தரை வந்து நம்ம நியமிக்கணும் அப்படின்னு அவர் முடிவு அதனால அவர் என்ன பண்ணாரு அவருடைய உதவியாளர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இந்த போட்டிய பத்தி நீ அருவி எல்லும் அந்த போட்டியில யாரு வெற்றி பெறாங்களோ அவங்க தான் இந்த காட்டுக்கு எனக்கு அப்புறம் தலைவரா இருக்கணும் ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா பரம்பரை ஆட்சி அப்படின்ற வழக்கம் வந்து அந்த காட்டுல கிடையாது அவங்க வந்து கண்டிப்பா ஒரு போட்டி வச்சுதான் நம்ம வந்து நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ போட்டிக்கு அறிவிப்பும் கட்டளை அவர் கட்டளையைப்படி அறிவிப்பும் விட்டுட்டாரு நம்ம அவருடைய உதவியாளர் நான்கு நாள் கட்சி போட்டியில வந்து பேர் கலந்துட்ட தேர் தேர்து அப்படின் ஒரு பெரிய வந்துச்சு நம்ம காட்டு தலைவருக்கு இருவரையும் நேரடியா மோதவிட்டா ஒருவேளை பதவி ஆசையினால ஒருத்தர ஒருத்தர பலமா தாக்கி அதுல ஒருத்தர் ஒருத்தர ஏதாவது ஒரு அசம்பாவது நடந்துடக்கூடாது அப்படின்னு அவர் யோசிக்கிறார் அவருக்கு வந்து தனக்கு அதுல சம்மந்தமே கிடையாது சண்டை போட வச்சு அந்த வீரத்தை பார்த்து அதுல யாரு தலைவர்னு ஏற்றுக்கறதுல சம்மந்தமே இவர் கிடையாது அதனால அவர் என்ன பண்றாரு வேறொரு திட்டத்தை போடுறாரு மறுநாள் வந்து என்ன சொல்றார் ரெண்டு வீரர்களையும் வர சொல்றாரு அவங்க ரெண்டு பேரும் வந்தோம்னு அவர் சொல்றாரு இந்த மாதிரி இளைஞர்களே நீங்க இதுவரை வந்து எல்லா பராக்கிரமத்திலயும் உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படின்னு நீங்க நிரூபிச்சுட்டீங்க இப்ப கடைசியா ஒரு போட்டி அவங்களுக்கு வைக்க போறேன் இதுல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்கதான் எனக்கு அப்புறம் தலைவனா முடி சுத்தப்படுவாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு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 நாங்க வந்துருவோம் நீங்க அந்த தீவுல இருக்கணும் யாரு வந்து அந்த சோழ உணவெலாம் முடிகிற ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா முடியும் தருணத்துல வந்து நீங்க வந்து அங்க மரம் இருக்கு இல்லையா அந்த மரத்துல இருந்து ஒரு அதுக்கு வந்து மஞ்ச மரமா அந்த மரத்துல இருந்து நீங்க தீ மூட்டுங்க எங்களுக்கு இங்கேந்து அந்த தீ அந்த அனல் தீபம் தெரிஞ்ச உடனே நாங்க படகை கொண்டு வந்து உங்களை உடனே வந்து காப்பாத்திட்டுறோம் அப்படின்னு தலைவர் சொல்லி ரெண்டு பேரையும் அந்த தீவுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க இப்படியே நாட்கள் ஆகுது வாரங்களாகுது மாதங்கள் ஆகுது திடீர்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தீவுல இருந்து ஒரு வெளிச்சம் தெரியுது நெருப்பு தெரியுது ஒரே புகையா வருது உதவியாளர்களும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் தினைக்கும் எப்படா நெருப்பு வரும் யாரு வந்து நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி அந்த தீபம் அந்த நெருப்பை பார்த்த உடனே டேம்லேயே போய் படகு எடுத்துட்டு போய் அவரை கூப்பிட்டு வர்றாங்களாம் அப்போ அங்க போய் பார்த்தா ஒருத்தர் வந்து அப்படியே நல்ல பராக்கிரமா நல்ல ஸ்ட்ராங்கா இருந்த அந்த இளைஞர் வந்து அப்படியே வலிமையெல்லாம் எழுந்து சட்டியே இல்லாம ரொம்ப இழைச்சி போய் துரும்பா இருந்தாராம் சரின்னா அவரை கூட்டிக்கிட்டு இந்த காட்டு அரசர்கிட்ட கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்களாம் பிறகு இந்த இளைஞரை பார்த்துட்டு எங்க அந்த இளைஞர் வந்துட்டாரா என்ன விஷயம் அப்படின்னு இவர் கேக்குறாராம் அதுக்கு வந்து அந்த அரசர் சொல்றாரா இல்ல அவர் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு இந்த சொங்கி மாறி இருந்தாரு இல்லைங்களே அந்த இளைஞர்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு அரசே ஒருவேளை அவர் இறந்து கிடந்து அதனால தீ மூட்ட முடியலையோ வாங்க யாராவது போய் பாத்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கும் ஒரு மாதிரி மனசுக்குள்ள கஷ்டமா போச்சு வேண்டா ஒரு போட்டி வச்சு ஒரு நல்ல இளைஞர் உதவியாளர்களோட இந்த ஆச்சரியம் அங்க ஒரு அழகான வீடு அந்த வீட்டுல இருந்து நம்மளுடைய இந்த இளைஞர் வெளியே வராரு ரெண்டு பேர் சொன்ன இல்லையா ஒருத்தர் சொங்கியா இன்னொருத்தர் அந்த தீவுல வந்து அரசியும் உதவியாளர்லாம் பார்த்தோன்னா பயங்கர வரவேற்போட தமிட்டுக்கு கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் நல்ல ஒரு சோழ மாவு அது இந்த சோழ மாவுல தோசையும் மீன் குழம்பும் கடல் இல்லையா தீவுனா சோ அங்க கிடைக்கிற மீன் அங்க கிடைக்கிற சின்ன சின்ன விலங்குகள் அதெல்லாம் வந்து அவங்க கூட சேர்த்து சமைச்சு சாப்பிடுறது உண்டு வழக்கத்துல சோ அவர் வந்து என்ன பண்றாரு சோளம் மாவு தோசையும் மீன் குழம்பும் குடுக்கிறாரு அரசர் நல்லா திருப்தியா சாப்பிட்டாங்க உதவியாளர்களுக்கும் கிடைச்சது சாப்பாடு இந்த சொங்கியிலங்கனுக்கும் சாப்பாடு குடுத்துட்டு அரசருக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு அப்ப உடனே அவர் கேட்டாரு எப்படிப்பா நான் கொடுத்த மூட்டை வந்து சோள மூட்டை பாத்தீங்கன்னா அது வந்து மேக்சிமம் நான் குடுத்தது ஒரு மாசத்துக்கு தான் அதுல வந்து இவர் கொஞ்சம் மிச்சப்படுத்தி இவர் ரெண்டு மாசம் வரைக்கும் வாழ்ந்திருக்காரு நீ வந்து என்னன்னு பாத்தா செழிப்பா இருக்க போட்டு நல்ல செழிப்பா இருக்க உடனே ஆமாங்க அரசரே நீங்க எனக்கு இந்த தீவுல விடும் போது சோழ குடுத்துட்டு நீங்க போனீங்க இல்லையா அந்த சோளத்தை நான் விதைச்சேன் எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து பாருங்களேன்னு பார்த்தா ஒரு அழகிய சோழ காடு தோட்டம் காடு இல்ல சோழ தோட்டம் இருக்கு என்னுடைய பங்குல ஒரு போர்ஷன் எடுத்து நான் வந்து சோழ விதைகளா போட்டு இன்னைக்கு செடியா வளர்ந்துச்சு அதுல இருந்து வரத வச்சு அப்படியே நான் தொடர்ந்து சாப்பிட்டு இருக்கேன் இத பாத்தோட அரசருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு ஏன்னா எவ்வளோ அறிவாளியா இந்த இளைஞர் வந்து யோசிச்சிருக்காரு தனக்கு கொடுத்த பொருளை வீணாக்காமல் அதை எப்படி அதிகப்படுத்தலாம் அதை எப்படி வேஸ்ட் பண்ணாம எப்படி நம்ம அதை வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்னு ரொம்ப நல்லபடியா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அரசுக்கு பயங்கர சந்தோஷம் உடனே அவங்க எல்லாரையும் தீவுக்கு அங்கிருந்து அந்த தீவுல இருந்து அந்த காட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு நம்ம சொல்லவே வேணாம் நமக்கே கதையில தெரிஞ்சிருச்சு இல்லையா யார் கண்டிப்பா அந்த காட்டுக்கு அந்த அரசர் அந்த அரசர் யார் வந்து தலைவரா ஆக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா சோ காட்டுக்கு ஒரு நல்ல தலைவனை கொடுத்தது அஹ் கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசர் என்ன சொல்றாரா நான் முதல்ல ரொம்ப தடிமாறி போனேன் இந்த போட்டியை வைக்கும் போது ஆனா இப்ப பார்த்தா நீ வந்து அறிவாலும் உழைப்பாலையும் என ரொம்ப நீ திணற ஒரு நல்ல தலைவன் கிடைச்சிட்டாரு ஆமா நண்பர்களே கையில் கொடுக்கப்பட்டதை திட்டமிட்டு பெருக்கிக் கொள்பவர்களே ஜெயிக்கிறார்கள் அது பொருளாக இருந்தாலும் வாழ்க்கையானாலும் நேரமானாலும் நட்புடன் உங்கள் ஆட்சியை மாட்சி நன்றி